வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ளை செய் படலம் மறுமலரிவை வகுப்ப நாடியே புரிகுவன் அக்தன புகன்று பரிவொடு சிறு விதி பணிந்து காசியாம் திருநகரதனிடச் சேரல் மேயினான் சென்றனன் காசியில் சிறந்த தொல்மணி கன்றிகை ஒரு கங்கை வேலையில் பொந்திகள் செஞ்சடை புனிதற்காலயம் ஒன்று முன் விதித்தனன் உணர்வு சேர்ந்துள்ளான் அருளுருவாகியே அகில மாபிகள் தருவதும் கொள்வதும்மாகித்தானுவாய் ிய ஒப்பில் பேரொளி ஒன்றினை சிவனுக்கு ஆக்கினான் நாயகன் மொழி தருணவையில் ஆகமம் மேயின முறை தெரிவிரதன் ஆகியே பாய் புனல் புனை செடைப்பரமன் தாழ்மலர் ஆயிரம் ஆண்டு காரு அருட்சித்து ஏத்தினான் அருச்சனை புரிதலும் அய்யன் காதலன் கருத்துரும் அன்பினை கண்டு கண்ணுதல் பொறுக்கென வெளிப்பட புகழ்ந்து பொன்னுலாம் திருக்கழல் வணங்கின பெற்றுழான் அகந்தயதாகியே ஐய நின் தனே இகழ்ந்தனன் எல்லையில் பவம் புகுந்தன அவையெல்லாம் போக்கி நின்னடை தகும் பரிசன் வினை தருதியால் என்ற ஆயவை தொலைத்தளித்தவன் தன் பூசையின் நேயமதாகியே நிமலன் தன் கண நாயக இயற்கையை நல்கி வல்லையில் போயினந்தக்கனும் புனிதன் ஆயீன கங்கைச் சடையான் தனைத் தக்கனக் காசி தன்னில் அங்கர்ச்சனை செய்திடப்போந்துழியம் உயன்மாள் துங்கத்திமையோரையாவரும் சூரமாதர் சங்கத்தவருமகவெல்லை தனந்து போனார் போகுற்றவர்கள் அனைவோரும் பொறுவில் சீர்த்தி வாகுற்ற வீரன் சயந்தன் நெய்வழுத்தி தங்கட் காகுற்ற தொல்லைத்தலம் தோறும் அடைந்து மாதூர் பாகத்தமலன் தனைப்பூசணே பண்ணல் உற்றா ஆராதனைகள் புரிந்தே அனைவோரும் எங்கும் பேராது நிற்கும் பெருமானருள் பெற்றுமையில் தீராத சின்னங்களும் தீர்ந்து சிறந்து தத்தம் ஊராகியதோற்பதமேவிரைதல் உற்றார் மே தக்கத்தக்கன் மகன் தண்ணில் விரைந்து புக்கா அங்கு ஏதத்தடிசில் மிசைந்தே பொருள் யாவும் ஏற்று பூதத்தரின் மாய்ந்து எழுந்தே தம் புரிகள் தோறும் பேதை தொழில் அந்தனர் யாரும் பெயர்ந்து போனா என்றிங்கவைகள் குரவோ நிசை திட்டல் நன்றென்று சென்னி துளக்குற்று நனி மகிழ்ந்து குன்றின் சிறை கொய்தவன் தந்த குரிசில் உள்ளத்து ஒன்றும் கவலை இளனாகி அவ்வும் வர்வுற்றா